வணக்கம் நற்றினை அன்பு சொந்தங்களே இன்றைய குரல் தரும் அமுதம் நிகழ்ச்சிக்காக உங்கள் ஈரோடு தமிழரசு வாருங்கள் திருக்குறளை ரசிப்போம் அனைவருக்கும் வணக்கம் இந்த உலகம் தோன்றி கோடிக்கணக்கான ஆண்டுகளாகிறது மனித இனம் தோன்றிய காலம் இதுவரை கணிக்கப்படவில்லை ஆனால் மனித இனம் உருவாக்கிய தொழில் முதல் முதலில் உருவாக்கிய தொழில் இன்னமும் செயல்பாட்டில் உள்ளது அது ஏன் தெரியுமா இறைவன் படைத்திருக்கிறார் உலகில் உள்ள எல்லா உயிரினங்களும் தானாக விளையக்கூடிய தாவரங்களையோ அல்லது வேறு உயிரினங்களையோ உண்டு உயிர் வாழ்கிறது மனிதர்கள் மட்டும்தான் தங்களுக்கு தேவையான உணவினை தாங்களே தயார் செய்து உண்கிறார்கள் அத்தகைய நிலை இன்னமும் தொடர்ந்து வருகிறது நாம் தொழில்நுட்ப ரீதியாக எவ்வளவு தூரம் முன்னேறி கொண்டே போனாலும் உளவு தொழில் இன்றி உணவை நம்மால் உற்பத்தி செய்ய முடியாது ஆகையால் அந்த உழவர்கள் தொடர்ந்து உழவு தொழில் செய்து நம் உணவு தேவையை நிறைவு செய்து வருவது உண்மையிலேயே மகிழ்ச்சிக்கும் போற்றுதலுக்கும் உரியது ஆனால் அந்த உழவர்களுக்கு முக்கியமான வருவாய் எது தெரியுமா மழை என்பதுதான் உழவர்களுக்கான வருவாய் என சான்றோர்களும் மூத்தவர்களும் கூறுகிறார்கள் ஏன் அவ்வாறு கூறுகிறார்கள் வள்ளுவர் கூறும் பொழுது மிக தெளிவாக உரைக்கிறார் மழை என்னும் வருவாய் தன் வளம் குன்றிவிட்டால் பார்த்து கொள்ளுங்கள் மழை அப்படிங்கிற வருவாய் தன்னுடைய வளம் குறைந்து விட்டால் அதாவது மழை குறைந்து விட்டால் என்பதையே மழை என்னும் வருவாய் தன் வளம் குன்றுவிட்டால் ஏற்களப்பையை கொண்டு இன்றைக்கு நவீன இயந்திரங்கள் வந்துவிட்டாலும் கூட ஏற்களப்பையை கொண்டு உழவர்கள் உளவு தொழில் நவீன இயந்திரங்களை கொண்டு கூட நிச்சயமாக உழவர்கள் உளவு தொழில் செய்ய இயலாது என்பதையே வள்ளுவர் மழை என்னும் வருவாய் குறையாமல் பார்த்துக் கொள்ள நம் சுற்றுச்சூழலை தொடர்ந்து பேணிகாக்க வேண்டிய காலகட்டத்தில் நாமும் நம்மை தொடர்ந்து வரக்கூடிய தலைமுறையினரும் கடமைப்பட்டுள்ளோம் திருக்குறள் அறத்துப்பால் அதிகாரம் ரெண்டு வான் சிறப்பு உளார் உழவர் புயல் என்னும் வாரிவழங்குன்றிக் கால் மீண்டும் குரல் ஏரின் உலா உழவர் புயல் என்னும் வாரிவழங்குன்றிக் கால் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் நன்றி